السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان اشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد عبده ورسوله ارسله تبارك وتعالى بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه واصحابه وطبعه وزرياته واهل بيته واهل بيته اجمعين وسلم تسليما كثيرا كثيرا, كثيرا اما بعد ايني ووصيكم نفسي اولا بتقوى الله وقد قال الله تبارك وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا الى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والارض اعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله العظيم ியல்லுற்ற புகலும்லாத்தென்னும்ருணையும் எங்கள் தலைவர் முகமது முஸ்தபா அலி வசல்லும் அவர்களை வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீது உண்டாவதாக ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாதி இதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றாரோ அவைகளையும் முற்றும் விட்டுவிடும்படியும் முதலில் அடியை எனக்கும் அப்பாளுங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிக்க தென்னும் நல்ல விதம் செய்கின்றேன் அல்லாஹெல்லே அல்லாது நம்மீது அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு இந்த வருடத்திலே தங்கை மே ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய பெரிய ஒரு பாக்கியை தந்திருக்கிறான் ரமதான் வர முன்னால் ரமதான் வருகிறது என்று எதிர்பார்த்து இந்த வருடத்தினுடைய தாண்டி மூன்றாவது இருபது நாட்களை கழித்து விட்டு இருபத்தொன்னாவது நோன்பை பிடித்து இறுதி பத்தை நாங்கள் அணிந்திருக்கிறோம் ஆனால் சென்ற வருடம் எங்களோடு இருந்தவர்கள் இந்த வருடம் நம்மை விட்டு பிரிந்து கபராளிகளாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை எல்லா ரமதானிலையும் வளமாக்கல் சொல்வதை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ரமதானிலும் வளமாக்கல் சொல்லுவார்கள் சென்ற வருடம் எங்களோடு இருந்தவர்கள் இந்த வருடம் ரமதானிலே நம்மை விட்டு கபராளிகளாக இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை வளமாக்கல் சொல்ல நாங்களும் பல வருடங்களாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லாவின் இதே லிஸ்டிலே நாங்கள் ஒரு நாளைக்கு எங்களுடைய பெயரும் சொல்லப்பட போகிறது அந்த உலகத்தில் சொல்லும் பொழுது எங்களுடைய பேரும் அந்த மண்ணரை வாசிகள் கபருவாசிகள் கணக்கிடப்படும் எங்களையும் சொல்லுவார்கள் எங்களோடு சென்றவர்கள் கண்கெடுக்க வந்தார் அரசியல் போனீங்கன்னு நின்றாரு என்னோட பேசிட்டு தான் போனார் தஸ்மியை சொல்லுதார் இருபத்தேழு அண்டுக்கு என்னோட இருந்தாரு என்றெல்லாம் நாங்கள் எங்களை பற்றி அந்த காலத்திலே மக்கள் சொல்ல போகிறார்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இருக்கிறது இது ஒரு நாங்கள் யாரும் விளங்கிக் கொள்ளக்கூடாது நம்மை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் வயோதிகர்கள் மாத்திரம் அல்ல வாலிவர்கள் கூட சிறுவர்கள் கூட பெண்கள் கூட நம்முடைய கண் முன்னாலே வயது எல்லை இல்லாமல் சிறு வயதிலையும் பெரிய வயதிலையும் சிறிய குழந்தைகளும் கூட மௌத்தி அவருடைய ஜனாதாக்களை நாங்கள் கலந்து கொண்டு இப்படியான காட்சிகளை பார்த்திருக்கிறோம் பின்னால் சென்றிருக்கிறோம் போய் உட்கார்ந்து இருக்கிறோம் எத்தனையோ ஜனாதாக்கள் அடக்கம் செய்யக்கூடிய இடங்கள் இருந்திருக்கிறோம் எத்தனையோ ஜனாதாக்களை பற்றி அதனுடைய நிலவுகளை எல்லாம் சொல்லுவதை எங்களுடைய வீட்டிலையும் கூட நாங்கள் எத்தனையோ ஜனாதாக்களை அடக்கம் செய்து அதற்கு ஜனாதாவுக்குரிய கடமை எல்லாம் கூட நாங்கள் ஒரு நாளைக்கு மரணிப்போம் என்ற அந்த ஞாபகம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது ஒரு நாளைக்கு நானும் ஜனாதாவாக படுத்து வைக்கப்பட போகிறேன் என்னை பள்ளியிலே ஜனாதா என்று அறிவிக்கப் போகிறார்கள் நாளை மக்கள் என்னுடைய வீட்டுக்கு மையத்து வீடு எது என்று என்னுடைய வீட்டை பார்த்து கேட்கப் போகிறார்கள் என்ன என்னை பார்த்து மையத்து என்று சொல்லப் போகிறார்கள் ஒரு நாள் அல்லது பனிரெண்டு அல்லது பதினைந்து மைத்தியாளர்கள் அந்த ஜனாதா வைக்கப்படும் அந்த பதினைந்து மத்திய அரசுக்குள்ளே ஆயிரக்கணக்கான வார்த்தைகளே மையத்து வீடு மையத்து வீடு மையத்து மையத்து சொல்ல போகிறார்கள் வரைக்கும் எங்களுடைய உடலுக்கு பெருமதி எப்போது இந்த உடலை விட்டு உயிர் போய்விடுமோ அந்த அளவுக்கு பெருமதி கிடையாது அந்த உடம்புக்கு பெருமதி கிடையாது அவர் பெரிய நல்ல சக்திவானார் பல வருடங்கள் ஜிம்முக்கு போயிருப்பார் உடல் நல்லாக பலமாக இருக்கும் ஆனால் அவருடைய உயிர் போன பிறகு அந்த தட்டைக்கு எந்த பெறுவதையும் கிடையாது உயிரிழக்கும் வரைக்கும் எல்லோரும் நேசிப்பார்கள் அன்பு வைப்பார்கள் மனைவி இரக்கமாக இருப்பால் கணவனுடைய சூடுபடாமல் மனைவிக்கு தூக்கம் போகாது கணவனுக்கு தூக்கம் போகாது அவ்வளோ இரக்கம் அன்போ ஆனால் எப்போது இந்த மனிதனுடைய உடம்புல ரூ பிரிந்து விடுமோ அன்று மனைவி கிட்ட வரமாட்டாள் குழந்தைகள் கிட்ட வரமாட்டார்கள் சில நேரம் பார்த்து விட்டு போய்விடுவார்கள் ஜனார்தாவை அடக்கம் செய்த பிறகு அவருடைய அழுகையும் மறந்து கணவனையும் மறந்து அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள் நாங்கள் மன்னரையிலே கவரு ஜவாபுகளை கொடுக்க வேண்டும் எனவே இந்த உயிரிழக்கும் வரைக்கும் இந்த உடம்புக்கும் அறியாதை உயிர் போன பிறகு மனைவி அழுகிறாள் கணவன் இல்லாமல் வாழ முடியாது எனக்கு கணவன் இருக்க முடியாது இவர் என்னுடைய துணையாக இருந்தார் என்று மனைவி அழும் பொழுது அந்த மனைவி யாராவது கூப்பிட்டீங்க வாமா நாளை காலையன்பது மணிக்கு ஜனாசா மைய தடக்கிற சந்தர்ப்பம் தூங்கி எழும்பு யார் ஏற்றுக்கொள்வாள் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால உயிர் இருக்கும் போது உயிர் பிரிந்த பிறகு பேயாக பார்த்தால் கணவனை கிட்ட போக மாட்டால் தனி முடியாது மைய தடைக்கிறதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டை இருக்க முடியாது சொல்றால் யாரோ வாரம் பெடையாளர்கள இலங்கையில் ஒரு முக்கியமான ஊரில் ஒரு பெரிய ஒரு பணக்காரர் கோடீஸ்வரர் சொல்வது வெக்கமான செய்தி பெரிய ஒரு கோடீஸ்வரர் பல சொத்துக்களுக்கு சொந்தமானவர் இவர் என்ன செய்தார் தரமான வீடு கட்டினார் கோடிக்கணக்கு செலவழித்து குழந்தை பாடசாலைக்கு கூட்டிக் கொண்டு போய் அந்த கேட்டு புள்ளையை அனுப்பிட்டு வந்த சார திறந்தார் திறக்க முடியல போய்விட்டது மௌத்தாகிவிட்டார் குழந்தைகளும் ஆணி சொன்னால் அவங்க அடிச்சு தலையை அடிச்சு அழுற மாதிரி பார்த்தா மையத்தை அடக்க விட மாட்டாங்க போல அந்த மாதிரி தவலையாக அழுகிறார்கள் ஜனாதாவை குறிப்பாட்ட வேண்டும் அந்த ரூடு கட்டப்பட்டிருக்கிறது அழகான பாத்ரூம்கள் அழகான அறைகள் அந்த பாத்ரூம் உள்ள ஜனாதவை கொண்டு போகும் பொழுது குளிப்பாட்டுவதற்கு அழுது கொண்டிருந்த சகோதரிகளும் குழந்தைகளும் ஓடி வந்து பாத்ரூமை பாத்ரூம் உள்ளது ஜனாதா குட்பாட்டே தான் ஊட்டு மையத்தை குறிப்பாட்டுமே அப்படின்னு பாத்ரூமை தட்டி இப்ப சண்டைக்காரிகளாக மாறிட்டார் அழுகவர்கள் ஆட்டக்காரிகளாக மாறிவிட்டார்கள் என்ன செய்ய நிர்வாகம் பேசினார்கள் வமாக்கள் பேசினார்கள் விடவில்லை வாலிபர்கள் சேர்ந்து வீட்டுக்கு வெளியே புடவையால் மறைத்து ஒரு மேசையில ஜனாதாவை வைத்துல தண்ணி கொண்டு வந்து அந்த ஜனாதாவை குழுப்பாட்டினார்கள் அல்லாவே நெல்லறியார்களே கொள்கையை விட்டுவிட்டு நோன்பை விட்டுவிட்டு எவ்வளவு நாங்கள் கஷ்டப்பட்டு கோழிக்கணக்கில் செலவழித்து சம்பாதித்து வீட்டை கட்டுகிறோம் நாளைக்கு எங்களுடைய ஜனாதாவை வைப்பதற்கு இடம் தர மாட்டார்கள் ஜனாதாவை குளிப்பாற்றத்துக்கு அந்த வீட்டில் விடுறாங்க இல்லை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எவ்வளவு பொய்யான வாழ்க்கை நாங்கள் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் நேற்று ஒரு இடத்துல நிற்கும் ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி வாலிபர் வேலை செய்கிறார் ஒரு பாத்துக்கு கூலியாளாக வேலை செய்கிறார் பதினோரு மணிக்கும் பிஸ்கட் சாப்பிடுறார் கேட்டேன் ஏன் என்ன சாப்பிடுறீங்க வேலை தானே அதை சொல்லி நோபு பிடிக்கல இப்படி தன்னுடைய வேலைக்காக வீடு கற்றதுக்காக மனைவி மக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நோம்பையும் விட்டு தொழகையும் விட்டு அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்து சிலர் ஹராத்தையும் தப்பாதித்துக் கொண்டு வந்து வீட்டையும் காங்கையை எல்லாம் வாங்கி போட்டாலும் நாளை எங்களுடைய ஜனாதாவுக்கு வீட்டு இடம் தர மாட்டார்கள் ஜனாதா வீட்டை விட்டு வரிய எடுக்கப்படுகிறது பெரிய அழுகை வீட்டுல பெரிய பிரச்சனை சரிந்த ஜனாதா கொடுத்துட்டு போவோம் வீட்டில வச்சுக்கொள்ள யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா அடக்கியே ஆக வேண்டும் நல்லே எனவே ரூபு போனால் இந்த உடம்புக்கு மரியாதை கிடையாது அதே மாதிரி ஒரு மனிதனுடைய உடம்புல ஆரோக்கியம் இருக்கும் வரைக்கும் மக்கள் நிரம்புவார்கள் சுகம் இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது நெருக்கமாக இருப்பார்கள் அன்பாக இருப்பார்கள் மனைவியின் இறக்கம் குழந்தையின் இறக்கம் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் நிறக்கமாக இருப்பார்கள் எப்போது இந்த மனிதன் நல்லா இருந்தவனுக்கு நோயாளியாக இருக்கானோ அப்படி அந்த நோயாளி ஒதுக்கியாச்சு சொல்லி நோயாளிய அவசரமாக கவுல் செய்வான் ஆறுதல் சொல்ல வேண்டும் நோயாளி ஒதுக்கிறதுக்கு எங்கேயுமே இடமில்லை ஒதுக்கப்படுறார் நோயாளி பாப்பா கோடிக்கணக்கி சம்பாதிச்சு வளர்த்தவர் ஒரு சின்ன நோய் அல்ல ஏதாவது பாப்பாவுடைய அறை வேறு அவருடைய உடுப்பு வேற பாப்பா கிட்ட யாரும் போறாங்க போக மாட்டா மனை தூரத்துல என்ன சாப்பாடு கொடுக்குவா பயம் திளத்தை வாப்பா எதிர்பார்க்கிறா இந்த பிள்ளைகள் கிட்ட வந்தா கொஞ்சம் மோந்து கொள்ளலாம் பிள்ளைகளோட கொஞ்சம் கொஞ்சலாம் பேசலாம் சொல்றாட்ட போவான பாப்பாக்கு விசம்பிச்சு அப்படி பிள்ளையில போடுறாயில் சொந்த குழந்தைகள் நோய் யார் இப்ராஹிம் அலிஸ்லான் நோயாளியான் ரொம்ப தான் என்னை குணப்படுத்துவான் அங்கிருந்து வரக்கூடிய நோய் அவன் தான் குவம் அளிப்பான் அதனால் நோயாளியை ஒழுக்கக்கூடாது அவனுடைய மனசை நாங்கள் ஆறுதல் படுத்த வேண்டும் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் ஒரு கிணத்த அவசரோடு அல்லாவா அவனுக்கு சொல்றதுக்கு ஆயுளை சொல்றதுக்கு டாக்டருக்கே தெரியாது ஆயுள் எவ்வளவு யாருக்கு ஆயுளை வரையறுக்கிறாங்களா அடையார்களே அதனால் யாரும் தவறாக பேசிவிடக் கூடாது இது ஆகப்பெரிய தவறு இதுக்கு தௌவா செய்ய வேண்டும் எனவே நோயாளிகள் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கும் வரைக்கும் தான் எங்களை நேசிப்பார்கள் நண்பர்கள் இருக்கிறார்களே நண்பர்கள் நண்பர்கள் நண்பர்களை வீட்டுக்கு போக மாட்டார்கள் கூட்டமாக கென்சியாக சேர்ந்து ரோட்லையும் பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் வேற பகுதிகளில் கொழம்பு பார்க்கிறோம் அதாவது தமது வரைக்கும் இரவெல்லாம் நின்று மரங்குவதல்ல இரவெல்லாம் நின்று பேசுகிறார்கள் உட்கார்ந்து தரம்போடு விளையாடுகிறார்கள் தலைங்கும் இல்லாத அமீர் இல்லாத கூட்டம் பெரிய ஒரு கூட்டம் நடைபெறுகிறது இரவையிலே அல்லாமே நிலையார்களே இந்த நண்பன் வீட்டுக்கு போகிறான் மனைவி பார்த்துக் கொண்டிருக்கிறான் மனைவிடையே ஆனாலும் நண்பர்கள் போக விட மாட்டார்கள் அப்படி போவேலாம் என்று பேசித்தான் போனோம் அப்படின்னு நண்பனை எல்லோரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் எப்போது இந்த நண்பன் நோயாளியாகுவாரோம் வைத்திய சாலையிலே வைக்கப்பட்டிருக்கிறான் ரெண்டு மாதம் மூணு மாதம் வீட்டுக்குள்ளே நோயாளியாக இருக்கிறான் அந்த நண்பனை பார்ப்பதற்கு ஒருவிடுத்தம் ரெண்டு விடுத்தம் வருவார்கள் அதோட நண்பனை மறந்து ஆறு நோயாளி எதிர்பார்ப்பார் அது கொஞ்சம் நாளில நோயாளி ஒதுக்கப்பட்டுள்ளார் மௌத்தான குழவோ எங்க கூட்டாளி தான் மௌத்தன்று கேள்விப்பட்ட மையத்துக்கு போக கிடைக்கார்கள் அதுவாக நெல்லடியார்களே சுகம் எடுக்கும் வரைக்கும் இந்த எங்களோடு மக்கள் அன்பாக சேர்ந்திருப்பார்கள் நோய் வந்து விட்டால் ஒதுக்கி விடுவார்கள் மக்கள் எங்களோடு மிகவும் அன்பாக நடந்து கொள்வார்கள் வசதி இருந்தால் மனைவி மிக அன்பு குழந்தைகள் மிக இரக்கம் உறவினர்கள் நடந்து கொள்வார்கள் எங்களுடைய குழந்தைகளை தங்க குழந்தைகளை போன்று தூக்கிக் கொள்வார்கள் மோந்து கொள்வார்கள் அவ்வளவு மரியாதை குழந்தைக்கு ஏன் காசு பணம் இருக்கிறது மக்களிடத்தில் பெரிய மரியாதை காசு படம் இருப்பதற்காக அவ்வளவு மரியாதை நண்பர்கள் எல்லாம் அடித்தால் போதும் அடிக்கிறார் இவன் பாதையில போனால் ஏன் பணம் இருக்கிறதே பெரிய ஒரு கூட்டமே எனக்கு இருக்கிறது இவனும் அதாவது தன்னுடைய காக்கு படங்களை எங்கு செலவழிக்க வேண்டும் என்று தெரியாது நண்பர்களை திருத்திப்படுத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரெஸ்டோரண்ட்டுக்கு போய் ஆயிரணுக்கு செலவழிக்கிறான் எத்தனையோ நண்பர் நிறுவனத்திலே பராண்டி கொண்டார்கள் எல்லாத்தையும் எடுத்து அவனுடைய வேலைகளை முடித்துக் கொள்வார்கள் இவன் மனைவிக்கு கொடுப்பது கிடையாது அல்லது தீனை கொடுப்பது கிடையாது ஒரு நல்ல ஒரு சாலியத்தில் செலவழிப்பது கிடையாது தீனாக நண்பர்களுக்காக வேண்டிய செலவழித்தார் அல்லாவே நெல்லடியார்களே ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது யாரால் நீங்க ஒரு ரெண்டு கோடி இன்வெஸ்ட் பண்ணுங்க அவளுக்கு அதுக்கு பகிர்ந்தா என்று சொல்லி இவரும் ஏமாந்து கொடுத்து அவன் கூட்டிட்டு மாறுக்காங்க அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏதாவது ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது இப்ப கஷ்டவாடி ஆகிட்டால் மனைவி பழைய அன்பை இழந்து விடுவாள் குழந்தைகள் வாப்போ கணக்கெடுக்க மாட்டார்கள் உறவினர்கள் ஒதுங்கி விடுவார்கள் நண்பர்கள் வரவே மாட்டார்கள் அன்று இவன் கோல் அடித்தால் அடிக்கள் அதாவது கோல் படுறதுக்கு முன்னாலே தூக்கியவர்கள் என்று ஆயிரம் கோல் அடிக்கிறான் காசு இல்ல சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது கடன் காணெல்லாம் கட்டுவாதான் நண்பர்களுக்கு கோல் அடிக்கும் பொழுது கோலத்துக்கு மாட்டான் தானே இல்ல அலட்டி கோல் அடிக்கிறது எங்களுக்கு காசு படங்க சூறையாடியது அவனை வீணாக்கிறதெல்லாம் மறந்து இப்போது நண்பன் பேசும் பொழுது ஒதுங்கி கொள்வார்கள் காசு இருக்கும் வரைக்கும் அதாவது மதிப்பார்கள் எல்லாம் நிலையார்களே அதே போன்றதான் பெரிய இன்னொரு விஷயம் பதவி பட்டம் இருக்கும் வரைக்கும் மக்களிடத்திலேயே மதிப்பு இருக்கும் ஒரு பள்ளிகளின் தலைவராக இருப்பார் செயலாளராக இருப்பார்வாதியாக ஆள் இல்ல ஆட்சி அப்படின்றார்கள் ஆனா மனிதன்ற அடிப்படையிலே ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டது வெளியே போக வேண்டி வந்தது இவருடைய காலத்தில் அள்ளி கொட்டினார் மக்களுக்கு பாடுபட்டார் தாழ்நிலங்களை கொடுத்தார் காக்கு பணங்கள் செலவழிக்கப்பட்டு ஊரும் உருவாக்கப்பட்டு பாடசாலையில் உருவாக்கப்பட்டு பள்ளிகளும் உருவாக்கப்பட்டு பெரிய சேவை செய்திருப்பார் ஒரு சின்ன விட்டு ஒதுங்க வேண்டி வந்தால் அரசியல்வாதியை கண்டு அவருக்கு பின்னால் தான் போவார்களை தவிர பழையவர்களையும் மறந்து விடுவார்கள் இப்போது என்ன தெரியும் தெரியுமா இந்த போனான் கல்லன் இவன் தான் பள்ளி சல்லியெல்லாம் சுருட்டினவன் அவன் ஊடு கட்டினது பள்ளி சல்லி வந்த அரசியல் அறவாசி அவன் வந்த ஈச்ச குளத்தில் முக்காவாசி வித்திக்கிறான் இப்ப இல்லாத குறைகளை எல்லாம் மக்கள் சொல்லுவார்கள் உடம்புக்கு மரியாதை சுகம் இருக்கும் வரைக்கும் எங்களிடத்தில் மக்கள் வருவார்கள் காசு பணம் இருக்கும் வரைக்கும் மிக அன்பாக இருப்பார்கள் பதவி இருக்கும் வரைக்கும் மரியாதை கிடைக்கும் இதெல்லாம் போன பிறகு மக்கள் மதிக்க மாட்டார்கள் ஆனால் யாரிடத்திலே தீன் இருக்குமோ அல்லாவுடைய பயம் இருக்குமோ தகவலுடைய வாழ்க்கை வாழ்வார்களோ உலகத்திலையும் கண்டியும் ஆபரத்திலும் கண்டியும் அதை நாங்கள் உருவாக்க தேவையில்ல அல்லா மக்களுடைய உள்ளங்கள் கண்ணியத்தை போடுவான் யார் அல்லாவை நேசிப்பதற்காக வேண்டி அல்லாவை திருப்திப்படுத்துவதற்காக நீ மக்களை கோவித்துக் கொள்வாரோ ஆரம்பத்திலே மக்கள் எதிர்ப்பாக இருந்தாலும் பின்னால் அதே மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இவரை பத்தி இலக்கத்தை போட்டு அந்த மக்கள் சொல்வார்கள் எனக்கு விலங்கல் நீங்க சொன்னது இப்பதான் விலங்குது அதான் நீங்க செய்ய போல எங்களுக்கு விலங்கல் இப்ப விலங்கு நீங்க செஞ்சு அப்படின்னு மக்கள் பின்னாலே வந்து எங்களுக்கு கண்ணியப்படுத்துவார்கள் எங்களுக்கு துவா செய்வார்கள் என்ன யார் கோவித்துவர்களோ ஆடம்பத்தில் அன்பு வைக்கிறானோ நான் இவரை நேசித்துவிட்டேன் நீங்கள் மலக்குமார்கள் உள்ளங்களும் நேசத்தை போடுவான் கோவிப்போத்துக்கு கோவித்து விட்டு நீங்களும் மழக்குமா கோவிக்க வேண்டும் முழு படைப்பினுடைய உள்ளங்களும் இவரை பற்றி அவ்வளவு கோபத்தை உண்டாக்குவார் அல்லா நல்லடியார்களே வாழ்க்கையில நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தாகுபடங்களை வீணாக செலவழிக்கிறோம் எங்களுடைய சாரநிலங்கள் வீணாக செலவழிக்கப்படுகிறது அதனால உலகத்தினுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏமாந்துவிடக் பல ராமதான்களை பார்த்து விட்டோம் அமல்களை செய்யும் பொழுது அல்லா இடத்தில் முடியும் அல்லா சுனத்தால முதலாவது பத்திலே ராமத்து கண்டான் இரண்டாவது பத்திலே மக்புரத்து பத்து பத்து அல்லாத்தால எப்படி அழைக்கிறான் என்றுரத்தை ஏ மக்களே நீங்கள் உங்களுடைய ரொம்ப மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாங்கோ ஓடி வாங்கோன்றான் ஏன் எப்படி சொல்றா யாருடைய மௌத்தின் யாருக்கும் சொல்ல முடியாது மௌத் ஆகிவிட்டால் சௌவாவுடைய வாகனம் கூடப்பட்டு விட்டுரும் எனவே மவுத்து வர முன்னால் நாங்கள் செய்ய வேண்டும் சௌபா செய்ய வேண்டும் என்னுடைய பாவங்களை சொல்லி அளவேண்டும் வந்த இடத்துல எவ்வளவு பாவம் செய்யறோம் நாங்க இன்னும் பாவம் செய்யறாதோ நாங்க அப்படி ஒரு பாவம் செய்யறதுல அப்படி சொல்றதே பெரிய பாவம் ஒரே மஜ்லிஸ்ட்ல எழுபது செய்கிறார்கள் என்றால் நாங்கள் பார்ப்பது கேட்பது எல்லாமே இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி அல்லா இடத்திலே சௌபா செய்ய வேண்டும் அல்லாஹ் நெல்லடியார்களே நானும் நீங்களும் மரணிக்கும் பொழுது எங்களுடைய உயிரை பார்த்து அல்லா தாலா யா ஐய துகன் மறந்து அல்லாவை பொருந்தோ வீரபரமான சொருக்கத்தில் நுழைஞ்சிக்கோ என்னுடைய அரியார்கள் நல்ல ஒரு இடத்துல போய் சேர்ந்து கொண்ட அல்லா நாளைக்கு என்னுடைய உயிரை உங்களுடைய உயிரை பார்த்து சொல்லணும் நாங்க யாரும் மௌத்தாகும் பொழுது பாதிகளாக நஷ்டவாதிகளாக அல்லாவுக்கும் மாறு செய்தவர்களான மௌத்தாக கூடாது உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு ஏமாந்து நாங்கள் யாரும் தராமல் வெற்றக்கூடாது அவ்வளவாங்க முக்கியம் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் ஒரு வாலிபர் இருபது வயசு இருக்கும் அவர் கூப்பிட்டு பிரமதாண்டு நோம்பு பிடிச்சி பழக்கம் இல்ல வீட்டுல நோம்பு எனக்கு தெரிஞ்சதுக்கு என்னோட மமா நோம்பு நான் சண்டை இல்லைன்னு சொல்றேன் வெற்றம் இல்லாமல் அல்லாமே நல்லே இப்படி எத்தனையோ பேர் நோம்பு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் சிறிய குழந்தைகள் நாலு வயசு அஞ்சு வயசு சக்தி எழுப்பாட்டில் உமாவோட சண்டை அறநோம்பு முக்கா நோம்பு அத்தர் வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு நோம்பு பிடிக்கும் பொழுது பெரிய சக்திவார்கள் வயது உள்ளவர்கள் அல்லாவின் நாங்கள் எந்த அமளியையும் யாருக்காக வேண்டிய விட கூடாது அல்லாவுக்காக வேண்டி வாழ வேண்டும் எங்களுடைய பாவ மன்னிப்பு மௌத்துக்கு முன்னால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் இறுதி பத்துல இருக்கிறோம் எப்படி சொல்றாங்க சொல்லுங்க நவியே இந்த நரகம் நிறுத்திருக்கிறது மிக கடினமானது நீங்கள் நரகத்தை விட்டு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஹைஜாரா அதனுடைய எரிகொலிகளாக பாவம் செய்த மக்களையும் பாவத்துக்கு பாவிக்கப்பட்ட சக்களையும் தான் அல்லா தாள போடுவான் எனவே இப்படியான பயங்கரமான நிறத்தை அவங்க அச்சரிக்கிறார்கள் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் எனவே நாங்கள் பயங்கரமான இறுதி பத்தை தந்திருக்கிறோம் அவர்கள் இந்த இறுதிப்பத்திலே எங்கும் செல்லாமல் ஏற்றுக்காக இருப்பார்கள் பள்ளியிலே பள்ளியிலே ஏற்றுக்காக இருப்பார்கள் அமளி ஈடுபடுவார்கள் வந்திருக்கிறது வீட்டார்களை தூங்க விட மாட்டார்கள் எனவே தாக்கத்து சூழ்வாய் செல்லும் குடும்பத்தவர்களை அவர்கள் இரவும் இருப்பது நல்லது ஆரம்ப கட்டங்களில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நேரங்களாவது அல்லது ஒரு பகலாவது அல்லது இரவாவது நாங்கள் ஏட்டுக்காப்பில் இருந்து எங்களை பழக்கப்படுத்தி அல்லாவுடைய நாங்கள் விவாதம் செய்யக்கூடிய மக்களாக கடைசி பத்து அதாவது இந்த கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒன்பது நாட்கள் அல்லது எட்டு நாட்கள் இருக்கிற ரமதானுடைய மாதத்துக்கு ஆனா எனக்கும் அவளுக்கும் எத்தனை நாளைக்கும் அல்லா ஆகும் எவ்வளவு நேரம் வாழப்போற என்று யாருக்கும் சொல்ல முடியாது ஆனால் இருக்கக்கூடிய காலங்களை நாங்கள் பயன்படுத்தி இந்த ஏட்டுக்காபிலே அல்லாவுடைய மாளிகையிலே நாங்கள் இருந்து அதிகமான விவாதத்துக்கள் ரமதானுடைய மாதத்தில் ஒரு பரலுக்கு இருபது பரவலுடைய கூலி ஒரு சுங்கத்துக்கு ஒரு பரவுடைய கூலி என்றால் ஏட்டுக்காபிலே இருந்து அல்லாவுடைய வீட்டில பள்ளியிலிருந்து நாங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு எவ்வளவு பெரிய கூலிகளை தருவான் நல்லாவுடைய பள்ளிக்கு நாங்கள் ஒதுக்கி இந்த இறுதி பத்தை நாங்கள் பயன்படுத்தி சரியான முறையில பெற்றுக் கொண்டு பயங்கரமான நிறைய பாதுகாக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தை மட்டும் தெரிவோம் என்றால் தயாமத்துறையின் நாளில் எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை அல்லா தால தருவான் ஒரு விடுதம் ரசூருகாய் செல்லாத இடத்திலே விடுதலை சிலம் வருகிறார்கள் முகம் மாறி பயந்து போய் கேட்டவர் என்னக்கு புரி அல்லா நலத்துக்கு அனுப்பினான் நிறத்தை ஆயிரம் வருஷம் எரிக்கப்பட்டது வெள்ளை நிறமாக மாறி நெருப்பு திரும்ப ஆயிரம் வருஷம் சிவப்பு நிறமாக மாறியது திரும்ப ஆயிரம் வருஷம் எரிக்கப்பட்டது கருப்பு நிறமாக மாறியது அந்த நிறகத்தினுடைய நெருப்பிலிருந்து ஊசி ஓட்டை அளவுக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பப்படும் என்றால் முழு உலகமும் கரகி சாம்பலாயிருந்தும் யாரும் சொல்லலாம் என்று சொன்னார் அவ்வளவு பயங்கரமான இந்த நிறத்தை எங்களுக்கு எச்சரிக்கிறான் எனவே இந்த பயங்கரமான நிறத்தை மட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்து அல்லா விரும்பக்கூடிய வாழ்க்கை பாவங்களை விட்டு தளர்ந்து நாங்கள் வாழ்நாளை பார்க்க வேண்டும் எத்தனை பேர் சொல்லுவார்கள் நாற்பது ரமலான் நோம்புக்கு அம்பது வருஷம் நோம்புடிச்சி என்ன அறுபது வருஷம் மக்கள் சொல்லுவார்கள் ஆனால் அல்லா எத்தனை ரமதான் சொல்லானின் மூலமாக அந்த நோம்பின் மூலமாக கத்த போன் நீங்கள் தகவலிகளா ஆக வேண்டும் அல்லாவை பயந்த ஆக வேண்டும் என்று தான் அல்லா சொல்லுகிறான் எனவே ரமதானின் மூலமாக எங்களிடத்தில் தக்குவா வந்ததா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர பல ரமதான்களை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று சொல்வதை விட என்னிடத்தில் என்னுடைய வாழ்நாளிலே தேர்தல் வந்திருக்கிறதா அல்லாவுடைய அரசே நான் ஈடுபடும் பொழுது அங்கே அல்லாவுடைய பயம் இருக்கிறதா அலாதான சம்பாத்தியமாக நான் செய்கிறேன் என்பதை எல்லாம் நாங்கள் யோசித்து பார்ப்போம் என்றால் அல்லாவின் எதிரியாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் எனவே அல்லாது லஷானூத்தாலா இந்த ரமதானின் மூலமாக தர்மத்தையும் அப்புறத்தையும் இத்தக்கம் என்னையும் பெற்ற கூட்டத்தில் சேர்த்திருவானாக யாழ எல்லாருடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக குற்ற குறைகளை மன்னித்துருவாயா கண்மணியான தாய் தந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயா கண்ணியமான ஒஸ்தா செய்வாயா யார் அவருடைய வாழ்க்கையை சீராக்கி தந்துருவாயாக உலகத்தையும் ஆசுரத்தையும் சீராக்கிடுவாயாக வாழ்வையும் மௌத்தையும் சிறப்பாகிடுவாயாக யார்லா ரமதானை போன்ற வாழ்வையும் திறனாளி போன்ற மௌத்தையும் தந்திருவாயா சிரித்துக் கொண்ட மௌத்தாக்கூடிய பாக்கை தந்துடுவாயா உனக்கு பயந்த மக்களான எங்களை ஆக்கிடுவாயா யாரெல்லாம் இந்த மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகளை யாரும் சோந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை தந்துடுவாயா யாரெல்லாம் அந்நிய மக்களுக்கு மத்தியிலே முஸ்லீம்களை பற்றி இஸ்லாத்தையும் பற்றி நல்லெண்ணத்தை உண்டாக்கிடுவாயா அவருடைய உள்ளங்களில் இறக்கத்தை உண்டாக்கிடுவாயா யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துருவாயா யார் அவர்களுக்கு ஹிதாயத்தையே கொடுத்து அவர்களை மூமென்கள் ஆக்கிடுவாயா யார் அவர்களை சுருக்கவாதிகளே ஆக்கிடுவாயா யார நல்லெண்ணம் உள்ளவர்கள் யாருதா ஏதோ அவர்கள் அடிப்படையில் எங்களை பற்றி தவறான எண்ணம் வைத்திருக்கிறார் நாயினை தவறான எண்ணங்களை எல்லாம் இல்லாமல் அவருடைய உள்ளங்கள் யாருல எங்களை பற்றி அன்பையும் மரியாதையும் போட்டு இந்த நாட்டை நிம்மதியாக சுபீட்சமாக வாழ வச்சிருவாயா யார் அந்த ரமதானின் மூலமாக யாரா பா மனித பெற்று கூட்டத்தில் சேர்த்திருவாயா எழுதுவரைக்கும் ரமதான அடைந்து கொள்ளக்கூடிய பாகி தந்துடுவாயா வா அவரது ஆவான அனை Thank you.